நம்முடைய ரத்னகிரியிலே இங்கே எழுந்தொழுந்து நம்ம எல்லாம் ஆட்கொண்டுகின்ற ஸ்ரீலஸ்ரீ குருமகாசி அவருடைய துணி மனங்களையும் மனமனைவிகளால் வணங்கி வந்திருக்கின்ற பெருமக்களுக்கெல்லாம் வணக்கம் கூறி இதை ஒளிப்பதி நம்முடைய மனோகர்களுக்கெல்லாம் வாழ்த்து கூறி இப்பொழுது பெரியபுராண சிந்தனையை நாம் எண்ணுகிறோம் பெரியபுராண சிந்தனையில குலைச்சிலையார் மாண்பு மிக அமைச்சர் இந்த மாண்பு மிக அமைச்சராயிருக்கின்ற பற்றி ரொம்ப சுருக்கமா அமைந்திருக்கிறது காரணம் என்னவென்றால் வரலாற்ற மங்காரோடு இருந்து ஞானசம்பந்த பெருமானை அடித்தது பிறகு அவருக்கு வேண்டுமோ எல்லாம் செய்து மகிழ்வித்தது அந்த பெருமானுக்கும் அந்த நேர்ந்த போட்டியில அதுக்கு முழுக்க முழுக்க இவர் துணையா இருந்து ஏதோ அது வந்து தவறான முறையில போகல நேர்மைக்கு நின்றார் நேர்மைக்கு நிலை கொடுத்தார் ஏனென்றால் ஒன்றாச்சு ரெண்டாச்சு அதுக்கெல்லாம் ஒன்னும் சொல்லல முதல் வந்து பாண்டியன் வெப்பநோயை நீக்கும் போது ஒண்ணுமே சொல்லல அடுத்தார் வந்து முன்னால அந்த மாதிரி அரண்மனைக்கு முன்னால நாங்க வந்து ஒன்று தீயில இடுவோம் அது வேகாம இருந்தாத்தின்னு சொன்ன இந்த ரெண்டு ஆன பிறகு மூணுக்குன்னு போகும்போதுதான் நேர்மை காப்பாத்துங்கிறதுக்காக என்ன செய்வார் அப்படியானால் அடுத்த இதிலும் தோல்வி பெற்றால் என்ன செய்வது என்பதை வரையடத்துக் கொண்டு செய்யுங்கள் என்று சொன்னது அதுல ஒண்ணு கற்பன்யா அப்படி வருகாண்டதெல்லாம் விரிவா இருப்பதனால சேக்கலா பெருமான் அழகா சொல்லுகிறார் தொகை என்ன பெருநம்பி கொலைச்சரிதன் அடியார்க்கு மதிய இந்த நம்பி என்பது அந்த காலத்துல எப்படி ஆண்கள்ல ரொம்ப உயர்ந்தவர்களுக்கு தான் நம்பின்னு சொல்லணும் நம்பி விடலை கோ வெறும் கோவன்னா கோ பெருங்கோ என்றுலாம் சொல்றோமே கோ என்று சொன்னாலே ஆடவர்கள் ரொம்ப தலைவனா இருப்போன்னு கொடுக்கணும் இல்லைங்களா அதனால நம்பி ஆடு விடலை கோ வேள் வேளுங்கிறது ரொம்ப அருமை பி டி ராஜனுக்கு தமிழ என்ன கொடுத்தாங்க ஏன்னா தமிழ வேல்னு கொடுத்தாங்க ஏன்னா மதுரை ஆனதுனால தமிழ்நாடுல இருந்ததுனால தமிழ வேள் என்று வேல்னா இந்த வேல் இல்லை இது என்ன வேல் அது வேள் அதனால கோ விடலை கோ வேசில் என்று கூறலாம் குடிசில் இன்னென ஆண் பெயர் ஆகும் என்ப எங்க இருக்க நன்னுள்ள அதே போல பெண்களுக்கு என்ன நங்கை மகடு செவிலி சரிங்களா இவை எல்லாம் அந்த பெண்பாளுக்குரிய சிறப்பு இதெல்லாம் ரொம்ப அருமையா தமிழனை போல வாழ்ந்தவன் யாருமே இல்லைங்க பேச்சு நடையில எவ்வளவு வரையற இன்னவற்றுக்கு இருந்தால் இன்னென்ன தகுதிக்கு இன்னென்ன தகுதி கொடுக்க இன்றே நான் தகுதி கொடுக்க கூடாது அப்படிலாம் சரிங்களா தெரிய வந்து இப்படியெல்லாம் நெறியா கொண்டு வந்த அருமைப்பான இலக்கணம் அமைந்திருக்கு நம்ம பெங்களூர் பெருநம்பி கொலைச்சிறைதன் அடியார்க்கும் அறியேன் என்று நம்முடைய சுந்தரமுர் சாங்கு பெருநம்பி என்று அப்டி சொன்னார் அது போல அருநம்பி நமி நம்பி அடிகளுக்கும் அறியேன் என்று சொன்னார் இப்படி எல்லாம் இந்த நம்பி என்ற தொடர்பை எல்லாம் வைத்து செய்தார் நீங்க இந்த அருநம்பி பெருநம்பி அப்படின்னு சொல்றாங்கன்னா இது சொல்றாங்க ஐயா ஆடவர்கள் மிக சிறந்தவர்களுக்கு நம்பி என்ற பெயர் வைப்பாங்கப்பா பெருநம்பி என்றாரு என்ற சொன்னா நம்பறதுங்கிறது நம்பி என்பது ஆண்குளத்திற்கு சிறந்தவர்களுக்கு தருகின்ற ஒரு தகுதி என்று தெரியுது ஆயி பெருநி கொலைச்சலைதன் அடியார்க்கும் அரியாருமே பண்ணு தொல்புகள் பாண்டினாட்டை சென்னல் ஆர்வயல் தீங்கரும்பின்னயல் துண்ணுபூக புறம்பனை சூழ்ந்தது மண்ணு வன்மையினார் மனமேற்குடி இந்த மனமேற்குடிதான் போகணும்னு நினைச்சுட்டு இருக்கோம் ஒரு தூரம் போய் எப்படியாது ரொம்ப நாளையும் என்ன போனது திருப்பெருந்துறை அப்படியே அங்க பக்கத்துல தானே மணமேற்குடி போய் திருப்பிருந்துரை பல போக முடியாது மனமேற்படி ஒருமதிதான் அவர்லாம் இருந்த இடம் கடைசியா குளச்சிறையாரும் இந்த பாண்டி நாட்டு யாத்திரையில என்ன ஞான சம்பந்தரோட புறப்பட்டவங்க அதெல்லாம் அப்படியே காட்டார் ஒலியும் ஒலியுமா ஞானசம்பந்த வரப்போகுது குளச்சிறை அந்த வெப்பு நோயெல்லாம் நீக்கினார் நீக்கின பிறகு இவர் தலையாத்திரை மேற்கொள்றாரு கூடவே பாண்டி மன்னன் மங்கைய கரிசி கொலைச்சிறையார் மூன்று பேர் வர்றாங்க எனவே ஞானசம்பந்தருடைய பாண்டி நாட்டு தலையாத்திரையில் கலந்து கொண்ட அறியவர்கள் யார் யார் குறிப்பிடத்தூவர் யார் அறிவர்களிலேயே ஒரு அமைச்சர் அம்மா மங்கேட்கர் அடியவர் பாண்டி மன்னன் மூன்று பேர் வந்திருக்காங்க ராமேஸ்வரம் வரைக்கும் போயிட்டு மீண்டும் இந்த மணமேற்குடி வர்றாங்க இதுதான் பாண்டி நாட்டுடைய எல்லை இது தான் சோழ நாட்டு அல்ல அப்படின்னு சொன்னாங்க இந்த மணமேற்குடி வருகின்ற பொழுது அங்கதான் ரொம்ப அருமை பாடலாம் ரொம்ப அருமையா பண்ணிருக்காரு கல்ல தண்ணீர் இந்த மனைவியர்களுடைய நெருங்கின உடனேயே அந்த மூணு பேருக்கு தண்ணி வருது எப்படித்தான் செயற்கலார் பார்த்த வருது அதை இவரும் பாக்குறார் ஏன் அன்பிற்கு உண்டோ அடைக்கும் ஆர்வலர் புன்கண்ணீர் கூசல் தரும் திருவள்ளுவன் வராம இருக்க முடியாது என்னதான் அன்பு அடைக்கி வச்சா கூட இந்த கண்ணீர் வந்து வெளிப்படுத்தி டாம்டாம் பண்ணிடும் பூசல் தரும் மட்டமான சொல்ல சொல்லணும்னா டாம்டாம் பண்ணிடும் வெளிப்படுத்துறது இந்த கண்ணில் இருந்த தண்ணி தான் என்ன பண்ணிடும் இதனால் சகலமானது என்னவென்றால் இந்த ஆன்மா அந்த ஆன்மா மீது அன்பு கொண்டிருக்கிறது என்று தெரிவிச்சிருவோம் புன்கண்ணீர் பூசல் தரம் என்றெல்லாம் அதனால என்ன இனிமேல் சோழ நாடு சோழ நாட்டை கூட வரத்து மூணு பேரும் சரி ஆனா ஞானசம்பந்த பெருமான் இங்க இருங்கன்னு சொல்லிடுவாரு வழிபாடெல்லாம் பெருமான் என்ன சொல்ல போறார் சரி திருவருள் இது பாண்டி அரசர் நீங்க அமைச்சர் அம்மா இங்க இருக்கணும் எனவே நீங்க இருந்து இந்த பாண்டி காக்கணும் என்று சொல்லுவார்னு எதிர்பார்த்தது போல சொல்லணும் சொன்ன ஒண்ணு மூணுக்கு ஏற்கனவே லேசா தண்ணி வந்தது கொஞ்சம் வாய் விட்டே கூட அழுவிட்டது பாவம் இவர் பாவம் எல்லாம் இது என்ன இப்படியே வருத்தப்படுங்க ஏன் என்ன இல்லை இல்லை நாங்கள் மூணு பேருமே கூட வந்துடலாம் எங்கே தம்பியோடவே வந்துடலாம் ஞானம் வந்துடலாம் இல்லை இங்கே இல்லை இங்கே இல்லை அடாரா அடாராடா அப்படிலாம் கொஞ்சம் இல்லை இது நாட்டை காக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அந்த பொறுப்பை நீங்க செய்ய அதனால நீங்க இருங்கள் என்று கொஞ்சம் கொஞ்சம் சொல்லல கொஞ்சம் வன்மையான சொல்லல சொல்லல கொஞ்சம் மென்மையா சொன்னது கொஞ்சம் கொஞ்சம் உயர்ச்சி சொன்னது சொன்ன ஒண்ணுதான் அப்படியே நின்னுட்டாங்க மூன்று பேர் அப்படியே மூன்று பேர் நிக்கும் போதே இவரும் சரி இவருக்கு எப்படி இருக்கு இவருக்கு அப்படி இருக்க மாதிரி இது சின்ன பையன் தானே குளத்தங்கறதுலயே அழுதுச்சு இது இது அழுத தம்பின்ல பேரு அதனால குளத்தங்கிறலயே அழுத தம்பி அதனால அந்த அப்பா அம்மாவை பாக்க அதனால இங்கேயே இதுக்கு தள்ளி வந்து ரொம்ப தண்ணி வந்ததுன்னா அவங்க என்ன வருத்தப்படுவாங்கன்னு சொல்லிட்டு இதை அடிக்கடி தொடச்சுக்கிட்டு இல்லை எல்லாம் இங்க இருக்கு பாண்டி நாடு இந்த ஆட்சியெல்லாம் நடத்தணும் வருகிறேன்னு சொல்றது இவ்விழால முடியல அவங்களும் போய் வாருங்கன்னு சொல்ல முடியல சிவசிவா சிவசிவா சிவசிவா மணமேற்குடியிலிருந்து வராது இதெல்லாம் காட்டுகிறாரே சேர்க்கல இதெல்லாம் காட்டு கண்ணாலியானும் கண்டேன்னு காணும் என்று மணிவாசன் சொன்ன மாதிரி எல்லாம் கண்ணாடி ஏழாம் நூற்றாண்டுல பிறந்திருப்போம் எங்க போய் பிறந்தமோ இல்ல மடனால ஆனால் இருபதாம் நூற்றாண்டியாவது கொஞ்சம் அதெல்லாம் படிக்க அதெல்லாம் நம்ம பார்க்க முடியும் இப்படியெல்லாம் அப்படிப்பட்ட குலச்சரை ஆறு இல்லவா இது எனவே மண்ணு தொல்புகள் பாண்டி நன்னாட்டை பாண்டி நாடு அங்கே சென்னல் ஆர்வயல் தீங்கரும்பின் வயல் நல்ல வயல் வளம் இருந்தது உடவர் உடவர் சொல்றமே உழவர் தான் அன்னைக்கு அதான் உடுவார் உலகத்தார்க்க ஆணி என்ற உலகத்துக்கே ஆணி ஆறாரு ஆணி என்ன அச்சாணி எப்படி வண்டியில வந்து அச்சாணி தான் ரொம்ப இந்துமையாது அது போல அந்த உலகத்துக்கு உழவர்தான் அச்சாணி ஏன்னா அகுது ஆற்றாது எழுவாறையெல்லாம் பொறுத்து நீ என்ன சட்டப்பட்டு சேரல உட்கார்ந்து இருக்கிற மணியை பார்த்துட்டு வேலை பார்த்து அவ ஏறுூட்டி போவாயே அப்படி எல்லாம் ஒழிச்சு விட்டோம் ஒழிஞ்ச போட்டு அருமையா தென்னல்லும் தீங்கரும்பும் இருக்குமா அது ஏதோ இப்ப நான் சொல்றேன் இந்த இங்க இலக்கியத்துல இந்த ஒரு மணி நேரமாவது இப்படி இருக்குப்பா அப்படிங்கிறது பையனை வெளியிலதான் ஒன்னும் கிடையாது சகரா பலைவனாயிட்டது இந்த ஒரு மணி நேரமா அது ஆடா ஆடா ஏழாம் நூற்றாண்டிலே நாடு அருமையான வயல்ல ஒன்னும் நெல் இருக்கும் அல்லது கரும்பு இருக்கும் தீங்கரும்பின் அயல் துண்ணுபூக புறம்பனி சூழ்ந்தது கரையில எல்லாம் பாக்கு மரங்கள் இருக்குமா இப்படி எல்லாம் மண்ணு வன்மையினார் மனமேற்குடி பாருங்க இது புறச்சூழல் சொன்னார் இது வரைக்கும் எது நெல் வயல் கரும்பு வயல் பக்கத்துல பாக்கு மரம் இதெல்லாம் சூழ்ந்திருக்கிற வளம் இனி அதற்குள் வாழுகின்ற அந்த மக்கள் வன்மையினார் ரெண்டு சுழி போட்டா இதுதான் நூற்றாண்டு அர்த்தம் இப்போ வன்மையினார் தான் ஆனா ரெண்டு சுழி வன்மையினு குஸ்தி போடுவது அர்த்தம் பன் மையினார் மூணி சொல்லி போட்டுட்டா கொடைவல்லன் அதனாலதான் கவனமா வச்சுக்கிறோம் அதெல்லாம் பார்க்காத போட்டு ஏன் மொழிய குப்பை வாக்கி போகும் மட்டும் தமிழ் வாழ்கள் சொல்லியோ வன் மையினார் நல்லா அவ்வளவு கொடைத்தன்மை உடையவர்களாம் அவர்கள் இருப்பதுதான் மனமேற்புடி அப்பதிக்கு முதல்வர் பன் தொண்டர்தாம் ஒப்பரும் பெரு நம்பி என்று ஓதிய செப்பருஞ்சீர் குலச்சிரையார் சேக்கிளார் எப்படி போட்டார் பார்த்தீங்களா திருத்தொண்ட தொகை அப்படியே தலையில வைக்கிறார் ஐயா அந்த குலச்சிரையார் யாருனாரு எங்கள் சுந்தர பெருமான் பெருநம்பின்னு சொன்ன அந்த அந்த பெருமைக்கு உரியவர் சுந்தர பெருமான் பெருநம்பி என்று சொன்ன அந்த பெருமைக்கு எப்படி இந்த முன்னையோரை போற்றாங்க பார்த்தீங்களா நமக்கு முன் பெருமக்களை பின் பெருமக்களை எப்படி போட்டி வாழ்கிறார் அடியாருக்கும் அடிய சுந்தால் பெருநம்பி என்று அழைக்கப்பட்ட பெருமை உடையவர் அதை விட பெருமை என்னையார் என்றாலாம் அருமை செப்பர் எஞ்சியர் திண்மை வைப்பினால் திருத்தொண்டில் வளாதவர் திண்மை வைப்பினால் ஆழமாக செய்வார் அன்பர் என்னவே வாரமாகி மகிழ்ந்து அவர் தாழ்விசை யாரும் அன்போடு வீழ்ந்து அஞ்சலி முகிழ்த்து ஈர நன்மொழித்து பாருங்க சமயம் எப்படி கலந்திருந்தேன் அமைச்சர் என்ன பண்ணுவாரு மாண்பு மிக அமைச்சர் அரண்மனையில மாண்பு மிக அமைச்சர் அமைச்சராக இருப்பார் ஊட்டி வழியில வந்து பேராசிரியன் பேருக்கு ஆசிரியம் பேராசிரியான பேராசிரியர் சொல்றது இப்ப பேராசிரியர் என்ன அவன் பேராசிரியர் தச்ச நல்ல பொல்ல நல்ல போட அன்பர் என்னவே யாராலும் வெளியில வரும்போது பெருமானுக்கு மட்டும் அன்பராக இருந்து அடியவராக இருந்து வாரமாகி வாரம்னா என்ன அன்புன்னு அர்த்தம் வாரமாகி பணி செய்வது என்ன வாரம்னா அன்பு வாரமாகி மகிழ்ந்து அவர் தாழ் யாரும் அன்போடு வீழ்ந்து அஞ்சலி முகிழ்த்து உடனே அவர் திருவடியில் வணங்குவார் அமைச்சர் எல்லாம் அன்பனையில அரண்மனையில வெளியில போனா அன்பருக்கு நாம விழுந்து வணங்கி அவருக்கு தாழ்மிசை யாரும் அன்போடு அஞ்சலி முகழ்த்து கையெடையும் கூப்பி ஈர நன்மொழி நன்மொழி திருக்குறள் சொல்லால் ஈரம் அலை அலபட உண்டு அளபட அலை போட்டு அப்புறம் ஒரு ஈனா இருக்கும் என்ன அலை அப்படின்னா ஈரம்னா அன்பு அலை கலக்குது என்ன பண்ணுறா அலைப்பட வைக்கிறார் இல்ல கலக்கு கலந்து கலந்து இருக்கணும்டா அது பேசுகிற பேச்சில் அப்படி அந்த அப்படியே கலந்து இருக்கணும்டா அதுக்காகத்தான் ஈரம் அலை சரி அந்த ஈரம் அலைங்கும் வாயில மட்டும் அந்த இனிமையா இருக்குது இங்க டன் இருந்தது என்ன மக்கு பயில அது இன்சொல்லே இல்ல படிறு இலவாம் வஞ்சனையே இருக்கக்கூடாது செம்பொருள் கண்டார் வாய் சொல் இன் சொல்லுங்கிறது என்ன ஒரு அகராதியம் பார்க்க வேணாம் கூட வேணாம் திருவள்ளுவரே விளக்கம் அந்த ஈரம் தான் இந்த ஈரம் ஈரம்னா அன்பு என்று ஈரன் இஞ்சினர் யாதும் குறைவிலர் வீரம் என்னால் விளம்பம் தகையதோ முன்னேஞ்சொன்ன இவங்க எல்லாம் திருக்குள்ள தண்ணிப்பட்ட பாடா இருந்திருக்கு அதனால ஈரன் இஞ்சுங்கிறது தானாவது அங்க வேற சொல்லிருக்க ஈர் யாதும் குறைவிலர் வீரம் என்னால் விளம்பம் தகையதோ திருக்கூட்டச்சிருக்குல இங்கு மீண்டும் குலச்செய்யாருக்கு வரும்போது ஈரம் அழையுங்கிறது திருக்குறள் அப்படி தன்னால இருந்தால ஈரம் ஈரணன் மொழி எய்தை இசைத்துலார் அது மாதிரி அன்ப எனவே அரியவரை பார்த்தால் உடனே மகிழ்ச்சி படுவார் அதோடு அவர் திருவழியில விழுந்து வணங்குவார் வந்து அவருக்கு அன்பான மொழிகளை எல்லாம் சொல்வாராம் இப்படிப்பட்டலாம் இருந்தார் குறியில் நான்கு குளத்தினராயினும் நெறியின் அக்குளம் நீங்கினராயினும் அறிவு சங்கரக்கு அன்பர் என பெரிய செறி ஊர்பணிந்து ஏத்திய செய்கையாரு குளங்கோத்திரமெல்லாம் வேணான்னு சொல்றேன் அப்போதான் குளங்கோத்திரமில்லையே அவனுடைய நடக்கிற நடைமுறையில தான் அவனுக்கு இதே தவிர செயல்முறையில அவனுக்கு மதிப்பே தவிர பிறப்பினால ஒண்ணு திருவள்ளூர் எல்லாம் பிறப்பு ஒண்ணுதான் அவரே சொன்னார் பிறப்பு ஓக்கும் எல்லா உயிர்க்கும் திருவள்ளுவர் பருத்தாரு மக்கு ஓடுது பாரு எறும்பு அதான் ஒரு பிறவிதான் நீ ஒரு பெருவிதான் போட அதுவும் சட்டையை கட்டி விட்டுதுன்னா எறும்புங்கிற சட்டைய உயிர் தான் நீ அந்த சட்டையை கழிவிட்டா உயிர் எனவே என்ன அப்ப பிறப்பு ஓக்கும் மனித இனத்துக்கு இல்லை பிறப்பு ஒக்கும் உயிர் ஆனா செய்தில் வேற்றுமையான் சிறப்புற செயல்லை ம என்ன கால் நீட்டி போது போச்சு மற்ற பூர்தி எல்லாம் ஒதுங்கி இருக்கணும் ஏன் ஒரு தனிப்பெயகு அப்படின்னா அப்ப சரி செய்தொழில் வேற்றுமையான் சிறப்பு மாற்ற முடியாது அவரவர் தாம் தாம் மேற்கொள்கின்ற செயல்முறையினாலே சிறப்பு ஓவா மேல்கள்தான் இருக்கும் இதெல்லாம் மாற்றவே முடியாது ஆனா பிறப்பினால் எல்லாம் ஒத்தவர்கள் இதுக்கு மேல என்னையா சித்தாந்தம் பண்ண முடியும் இதுக்கு மேலேயெல்லாம் வந்து ஒரு ஒன்றைய குலம் இல்ல ஒருவரே தேவனும் சொல்றமே அப்படின்னு சொல்லுவது எனவேதான் சரி நெறியில் அக்குளம் நீங்கும் நடைமுறையில அந்த குளத்துக்கு ஏற்ற செயல் செய்யாம இருந்தால் கூட பரவாயில்லைங்கிறேன் என்ன செய்யணுமா இருக்கு அறிவு சங்கரற்கு அன்பரியான பெரில் செறி உரப்பன் இந்து அவர் மட்டும் அடியவரன் என்ற இதுல அருமையா திருநேற்றுக் கோலம் உருதுராக்கம் வாயில் சிவசிவை என்ற சொல்லு இருக்குமானால் அவர் தான் அவர் கண்டீர் யாமனங்கும் கடவுடாறு என்றாரு அவர் கண்டீர் யாமனங்கும் கடவுளார் ஆகவே அவரவர் செய்கின்ற செய்தொழிலால் தான் வேற்றுமை ஏற்படுது இல்லைன்னா பிறப்போக்கம் தான் யார் என்ன நீ பூசகன் பிடிச்சிருக்கீங்க போயெல்லாம் ஒண்ணு உலகர் கொள்ளும் நலத்தினராயினும் அலைகள் தீமையராயினும் அவங்க நல்லவங்களா இருந்தாலும் சரி கெட்டவங்களா இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் அம்புலி இலகு செஞ்சடையாருக்கு அடியாரெனில் தளம் உரப்பணிந்து ஏத்தும் திறமையார் அவர் அடியவர் மட்டும் அடியவராக மட்டும் அந்த அந்த கோலத்தில் இருந்து விட்டால் அதுக்கு அப்படின்னு இதெல்லாம் இந்த நெறி அந்த நீற்று நெறியோ அந்த உருதிராகமோ இருந்ததுனால தவறு செய்தாலும் நின்று குறைவான் ஒரு காலத்தில் நீங்கே விடுவான் நீங்கி விடுவான் அதனால் அந்த மாதிரி அமைப்புல இருக்கிறவர்கள் கூட அவங்க தவறு அந்த ஏற்கனவே இருந்திருக்கலாம் இந்த மூன்று இருந்ததுன்னா சும்மா இருக்காது பலராய அணியினும் உண்ப வேண்டிய ஒருவர் அணியினும் என் பெருக்கிய அன்பால் எதிர்கொண்டு நண்பு கூர்ந்தபோது உற்றும் நடத்தினார் அது வேற நல்ல அறிவர்களாயிருந்து ஒருத்தர் போனாலும் சரி பல பேர் போனாலும் சரி ஆ அவர் பல பேர் போன உடனே என்ன வந்து வாங்க வாங்க வாங்க தம்பி ஐயாவெல்லாம் பெட்டியெல்லாம் வாங்கி வைப்பா அப்படியே ஐயா அழைச்சிட்டுப்போ அந்த கிணத்துக்கு குளிச்சுட்டு வச்சுரு அங்கே வைப்பா அந்த பூஜை பெட்டியில் அடித்து எல்லாம் சரி போலாம் அந்த ஒன்றா வைப்பா முடிச்ச உடனே அப்படியே இலை போட்டு சாப்பிடலாம் அப்படிங்களா அப்படி இருக்குமா அது அவருக்கு என்று ஒரு தனித்திறன் தமிழனுக்குன்னு ஒரு தனித்திறன் அவ யார் பாண்டார் புறநான் ஒரு ஒரு நாள் செல்லலம் இருநாள் செல்லலம் பல நாள் பயின்று பலரோடு சொல்லினும் பழைய நாள் போன்று அஞ்சினும் அவையா இருப்பான் நீங்க அதிகமாகிட்ட நான் ஒரு நாள் ரெண்டு நாள் போயிருப்பேனா நாலு தினம் அஞ்சு தினம் கூட போவேன் இதுலயே நான் மட்டும் போறதை விடல பல நாள் பயின்று பலரோடு சொல்லினும் அந்த முதல் நாள் என்ன அன்பு செலுத்தினானும் அதையே போல இருப்பன அந்த மாசத்துல முதல்ல தீங்கிழமை வந்துட்டாருச்சுங்க வாங்க வாங்க ரொம்ப சேர்ட்டேன் அடுத்த தீக்கிழமை வந்துட்டான் என்ன போன திங்கள் அடுத்த திங்கள் வந்துட்டது இதே வேலையை எடுக்க மாட்டிருக்க என்று இருக்காது பல நாள் பயின்று பலரோடு செல்லினும் தலைநாள் போன்ற அன்பின் மாதூ அதனாலதான் இறந்தவொன்னே அதிகமான இருக்கு புறநாள் நெஞ்சலப்பா பட்டு அந்த அம்பு இல்லப்பா எங்க மாதிரி யாராரு புலவர்களோ அவங்க நெஞ்சிலும் இனி பாட நிறுமில்லை பாடநிற்கு இனிமே பாடுறதுக்குரிய தகுதி உடையவரும் இல்லை அந்த மாதிரி தகுதி உடையவராயிருந்து கொடுப்பதற்கும் இல்லைன்னா அன்னைக்கே மங்களம் பாடி விட்டார் நான் தான் சொல்றது இப்பா சங்க காலத்திலேயே நம்ம தமிழ் மொழிக்கு அதுல மங்களம்பாடி ஆச்சு அதனாலதான் இப்ப இனி அந்த மாதிரி பாடநரும் இல்லை அந்த மாதிரி கொடுப்போரும் இல்லை மங்களாண்டே பாடியாச்சப்பா யார் வாக்கல அவர் வாக்கலை இனி பாடினரும் இல்லை பாடினர் கட்டியாச்சப்பா அந்த பாட்டுலாம் பாத்தீங்கன்னா அப்படியே நின்று செல்லினும் தருவி சிறுவரை நின்று செல்லினும் தருவி யாருக்கும் முன்னே தந்தனம் என்னாது பின்னே வேண்டினும் தருவி அதெல்லாம் படித்தாதான் நல்லது தமிழன்படியெல்லாம் வாழ்ந்தான்னு தெரியும் தமிழுக்கு தமிழ் பண்பாட்டுக்கு பண்பாடு இதெல்லாம் தெரியுது உன் கவிதையை வச்சு என்ன பண்றது உன் கவிதை வச்சு என்ன பண்றது எனவே இப்படி எல்லாம் இருந்த காலம் பண்புமிக்கார் பலராய் அணியினும் உண்ப வேண்டிய ஒருவர்வன் அணியினும் என் பெருக்கி அன்பார் சரிங்களா முன்னிருந்த அன்போட இன்னைக்கு இன்னைக்கு அதிகம் இந்த அன்பை விட இன்னும் அதிகம் இப்படி எதிர்கொண்டு நண்பு கூர்ந்து அமுதூட்டும் நடத்தினார் உணவெல்லாம் தருவாய் இப்படியெல்லாம் உடைய பண்பாடு பூதி கோபனம் சாதனத்தால் பொலிந்து ஆதி தேவர்தம் அஞ்செடுத்தாலும் ஓதும் நாவக்கத்தால் உரைப்பவர் பாதம் நாளும் பரவிய பண்ணினார் நித்தியில மட்டும் திருநிரந்தனும் கழுத்தில் மட்டும் உருதாக்கம் இருந்தடும் வாயில மட்டும் என்ன வரணும் திருவேந்த சிவாய் நிமிஷம் ஐயா வாங்க வாங்க வாங்க சிவாயணம் வர வரேன் இந்த வர்றேங்கிறதுக்கு முன்னையும் பின்னையும் சிவாயண்ண இன்னையே சொல்லியிருக்கிறேன் கஞ்சனூரில் ஒரு சிவசிவ சத்தியார்ந்தே இருந்தார் கஞ்சனூர் திருப்பணந்தாளு பக்கம் கஞ்சனூர் ஆண்டவே ஆண்ட கோவில் கற்பகத்தை கண்ணார கண்டுயந்தேனி பாடல் பெற்றதெல்லாம் நாவக்கரு திரு கஞ்சனூர் ஆண்ட கோவை கற்பகத்தை கண்ணார கண்டுயந்தேனி அப்பர் திருவாக்கு அப்படிப்பட்ட இடம் அங்கே தான் நாங்கள்லாம் ஒரு காலத்தில் பேச போனோம்னா வெறும் அந்த ஐந்து ரூபா தருவாது எல்லாம் முடிச்சுட்டு அம்பாள் பிரசாதம்னு நாங்கள் அதை பற்றியே கருதுதில்லை மகிழ்ச்சியை வாங்கிடுவோம் போகிறதுக்கு முப்பது பைசா திருமங்கலக்குடி வரைக்கும் வரத்துக்கு முப்பது பைசா திருமங்கலகூடிய திருப்பண்ணால் வரதுக்கும் அறுபது பைசா போச்சு திருமங்கலக்குடியில் ஒரு வண்டி அனுப்பிச்சுருப்பாங்க அங்கே எடுத்து நாலு மைல் போனால் கஞ்சி இரவெல்லாம் பேசி வீசி எல்லாம் முடிச்சுட்டு காலைல போட்டு கல்லூரிக்கு வந்துடுவோம் இல்லைங்களா என்ன எங்களுக்கு மிச்சம் நாலு ரூபா நாற்பது காசு கண்டவனே இப்ப இருந்த கடைசியில ஒரு தரி நெசவு தரிநெசவு தம்பி எல்லாம் எல்லாம் நடராஜ் செட்டியாருன்னு பேரு இவரு இதை இவருக்கு சிவசிவ செட்டியாருன்னு பேருச்சு அப்படி வந்தபடியே கண்டவனே வந்துட்டோம்னா அந்த வண்டியில வரும்போது பாத்துட்டாருன்னா அப்படியே எந்திரிப்பாரு அப்படியே சொல்வாரு பூதி கோவனும் சாதனத்தால் பொழிந்து ஆதி தேவர்தம் அஞ்செடுத்தாமை ஓதுனா வணக்கத்தால் நாரும்ப வணங்கி சொல்வாரான் உரைப்பவர் பாதம் நாளும் பரவிய பன்றினார் திருவடி வணங்குவாராம் இவ்வளவு பாட்டு ஏழு பாட்டுகளை பற்றி சொல்லிச்சு ஏன் ஏழு பாட்டுகளுடைய பண்பையே சொன்னார் அது ஒரு கேள்வி காட்டாமல் வச்சுருந்தார் நம்ம ஐயாதான் சொல்லுங்க புளச்சிறையாரை பற்றியும் மங்கேற்கரசையாரை பற்றியும் ஞான சம்பந்த பெருமான் அப்படி போகும்போது திருமறை காட்டிலிருந்து போகுது என அழைக்கப்பட்டு போகுது போன உடனே அது அதெல்லாம் ஒனிய ஒனியுந்தான் அப்படியே திருப்போனை உணங்கி அப்படி போகுது போன உடனே யாச்சும் திருவாலவாய் வருது அதுவும் அங்கே தோன்றுவது தான் இது என்ன அதுதான் ஆளவாய் அத ஒரு பாட்டு மங்கேற்கரசையார் ஒரு பாட்டு புளச்சிரையார் ஒரு பாட்டு மங்கேற்கரசையார் ஒரு பாட்டு புளச்செறையார் இப்படியாக மாறி பாடிய பாட்டி சொன்ன அயோக்கியத்துல மாதிரி தான் அவள் தீர்ப்பு கேட்போம் ஆமாம் ஆமாம் அதாவது முழுக்க அப்படியே ஞானசம்மெண்ட் பேசுகிற வாழ்க்கை அப்படியே பிடிஞ்சிட்டார் அதனால ஏழு பாட்டு அவரை மாறி மாறி மாறி பாடுற அது மாதிரி ஒரு பதியும் இல்லைவே இல்லை அதில் வந்து முதல் பாட்டு தான் எல்லாரும் சாமிநாதன் சொல்ல பாடுறது மங்கையர்கி வளவர்கோன் பாவை வரிவலை கை வரிவலை கை மடங்கப்படாது சிவஜிவ இசை அப்படி இருந்தாலும் கூட வரிவளை கை மடமாணி பங்கய்செல்வி பாண்டி பணி செய்து நாள் தோறும் பரவ பொங்கடல் ஊருவன் பூதநாயகன் பூதநாயகனால் என்ன பாடித்திருந்தாங்க இப்போதான் நல்ல வேலை பூதவன் பார்த்தீங்களா பூதநாயகன் தமும் பொருள்களும் அருடீ அங்கையற்கி தன்னோடும் அமர்ந்த ஆளவாயாவதும் இது முன்னெல்லாம் ஒரு அதில் அப்பா கூட சொல்லுவாங்க மூர்த்திகள் ஏன்னா அவங்க ஏன்னா கோதாமூர்த்தி கண்ணாமிரம் சொல்லப்படுது இன்னும் அவங்கெல்லாம் எல்லாம் நாலாவது அஞ்சாவது படிச்சுட்டு அப்படியே வச்சுட்டு வந்திருக்காங்க பா பிஎம்ஏ கிடையே இந்த வகுப்பு பறமையில தான் வர்றாங்க இப்போ திருப்பதியில் தருமபுரத்தில் இருக்கிறாங்க பதினஞ்சு பையன் இருக்கிறான் எல்லாம் சரி சரி சரி ஆனால் ஒன்று அந்த பதினஞ்சு பையன்களும் திருச்சி மாவட்டமோ தஞ்சை மாவட்டமோ அன்று இந்த ரெண்டு மாவட்டத்துலையும் வரையவே வராது ஓகே வேறா போய் போகிறதாங்க தடிக்கு விழுந்தா தஞ்சை மாவட்டத்தில் கோவில் இருக்குது ஆனால் தடிக்கு விழுந்தாலும் அங்கே அன்பர்கள் இல்லை படிக்க மாட்டாங்க அவன் தெரு சுற்றி மாடு மேய்ச்சாலும் ஓதுவார பார்க்கணும் ஓதுவாரும் அது இழிவான் எல்லாம் சங்கரன் கோவில் பக்கம் நாலு பையனுக்கு சங்கர நம்ம திருவண்ணாமலையில் இருக்கிற பையன் அந்த பையனாம் சங்கரம் கோயில் தான் சரி ஆனால் எல்லாம் ஒரு அந்த ஓதுவாரில் ஒரு காரணம் தர்மியாஜினத்தில் ஓதுவா மூட்டிகள் விடாமல் பயிர் போடுறாங்க நல்லதான் அது பக்கத்தில் தான் நம்ம ஆராய்ச்சி வேணும் அந்த ஒளி கேட்டுக்கிட்டே நாங்கள் இதெல்லாம் படிக்கலாம் அதுலாம் ஒரு புண்ணியம் இயல்பா இயல்பானு ஒரு புண்ணியம் அதனால் எல்லாம் படிக்கும் போகிற காலத்திலேருந்தே பெரும்பாலோடு தெரிய வரும் இப்போ சிவகாசியில் ஒரு பையன் ரொம்ப ரமேசன் இளைஞர் தான் அழகாக பாடும் எல்லாம் நம்ம தர்மீயாதின பண்ணியில் வளர்ந்துட்டேன் பையன் சின்னவர் தான் மிக அழகாக படும் அதான் அந்த சிவகாசி அந்த ப இதில் ஒரு இடம் இருக்குது அதில் இது பண்ணுறதுக்கு அப்படி சொல்லி எழுதி வச்சிருக்கிறோம் நல்லா பார்ப்போம் அதனால் அது மாதிரி அந்த அங்கை இந்த பங்கையச் செல்வி என்னது மங்கையரசி வலவர் போன் பாவி வரிவலைக்கை மடமாணி பங்கையச் செல்வி பாண்டுமாதேவி பணி செய்த நால்வரும் பறவை அப்புறம் பொங்கடல் உருவன் பொங்கடல் ஒருவன் தப்பு பொங்கடல் உருவன் என்ன நெருப்பு எப்படி இருக்குமோ அடல் அது போன்ற மேனியை உடையவனா பெருமா பொங்கடல் ஒருவன் பொங்கலல் ஒருவன் செந்தடல் பூரை திரு மேனியும் காட்டி அதே தான் அதே தான் நெருப்பு மாதிரி உண்டு செந்த பொங்கலாயகன் பூதநாயகன் என்பதற்கு உயிர்ன பொருள் வேத நெறிதடை தோங்க மிகுசைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலியா சைவ சமயம்னா பூதங்களை உருவாக்குமா பூதம்னா இங்கே உயிர் அதே தான் இங்கேயும் அதே சங்கம் பூதநாயகன் நாள் வேதமும் போருள் வேடும் அருளீ என்றுதான் படிக்கணும் அதுதான் என்ன பண்ணுன்னா இங்க தமிழ் வாணி தமிழ் பலவர்களுக்கு இசை தெரியும்